நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினமுறை துளிக்காக சென்னையில இருந்து உங்கள் அன்பு அலை மேலும் காதுவழியை மருந்து என்னன்னு பாப்போம் வாங்க காதுவலியை முருங்கை பிசின் நம்ம வீட்டிலேயே கிடைச்சா ரொம்ப நல்லது அப்படி இல்லைனா நாட்டு மருந்து கடையில முருங்கை பிசின் வாங்கிக்கலாம் அதை வாங்கி பவுடர் பண்ணிட்டு நல்ல நெய் விட்டு குழைச்சு ஒரு சொட்டுக்கள் காதில விட்டு வந்தோனாலே காதில் உள்ள அழற்சி வீக்கம் தொற்றுக்கள் சீழ்வடிதல் காது வலி இவை அனைத்துமே நீங்க விடும் அது மட்டுமல்லாமல் காதும் சுத்தமாகும் என்னநேயர்களே உங்களுக்கு இந்த துளி புடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ட்ரை பண்ணி பாருங்க ஒருவர்களே மீண்டும் சந்திப்போம்